வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோட தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் நாம் இந்த உலகத்துல எல்லா இடத்துலயும் அறம் இருக்கு நல்ல விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா அப்போ இல்லையே சில இடங்கள்ல தீய செயல்பாடுகளும் செய்ய நடவடிக்கைகளும் இருக்கே அப்படின்னு சிலர் சொல்வது அந்த தீய செயல்பாடுகளும் தீய நடவடிக்கைகளும் நல்லவைகளால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு தீய செயல்பாடுகளும் தீய சொற்களும் குறைந்து போகக்கூடும் எவ்வாறு அதை குறைக்க முடியும் அப்படின்னா நல்ல சொற்களை இனிமையான சொற்களை தொடர்ந்து பேச வேண்டும் பேச வேண்டும் என்றால் சிந்திக்கவும் வேண்டும் நம் உள்ளத்திலிருந்து வர வேண்டும் அவ்வாறு வரும்பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற தீய விஷயங்கள் எல்லாம் மறைந்து நல்ல விஷயங்கள் அதிகரித்து இந்த உலகம் முழுவதும் அறம் நிரம்பி இருக்க கடவும் இது எவ்வாறு சாத்தியப்படும் அப்படின்னா சுதந்திரத்திற்கு முன்னாலேயே நாம் சுதந்திரம் பெற்றோம் சுதந்திரம் பெற்றுவிட்டோம் அப்படின்னு பாடல் வரிகளால் சுதந்திர உணர்வை ஊட்டினாரே பாரதி அவர் ஆங்கிலேயரை குறை சொல்லிக்கொண்டோ அல்லது இயலாமையை பற்றி பாடிக்கொண்டோ இருந்திருந்தால் நாம் சுதந்திர வீட்கை அடைய முடியுமோ அவர் நாம் சுதந்திரம் அடைந்ததாகவே நினைத்தல்லவோ பள்ளுப்பாட்டு கூட பாடினார் அவ்வாறு பாடியதன் காரணமாகவே உள்ளுணர்வால் உந்தப்பட்டு அனைவரும் வீதிக்கு வந்து போராடி ஒரு நாள் சுதந்திரத்தையும் பெற்று விட்டோம் இல்லையா இதே போலத்தான் செய்திகளை நல்ல பொருள்படக்கூடிய சொற்களை நாம் உள்ளத்திலிருந்து பேசப்படிக் கொள்ள வேண்டும் அவரு தொடர்ச்சியா பேசணும்னா நம்முடைய வாழ்க்கையிலும் துன்பங்கள் எல்லாம் குறைந்து போய் நல்ல விஷயங்கள் மேலோங்கி அறம்பெருக காரணமாக இருக்கும் இது வள்ளுவர் கூற சொல்லக்கூடிய ஒரு வழிமுறை வள்ளுவர் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் எவ்வளவு அழகா சொல்லிட்டு போயிருக்கிறார் இல்லைங்களா ஏன்னா தீய எண்ணங்களும் தைய சொற்களையும் நாம் தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டு இருக்கும் பொழுது நம்மை ஒரு தீய வழியிலேயே அது வழி நடத்தி செல்லும் ஆனால் நல்ல சிந்தனையாளன் நல்ல சொற்களை பேச வேண்டும் அவர் நல்ல சொற்களை பேசினாலே துன்பங்கள் மறைந்து அறம்பெருகும்னு மிகப்பெரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடித்தன்று நமக்கு சொல்லி சென்றிருக்கிறான் ஆகையினால் வல்லுவர் வழி தோன்றிய நாமும் தொடர்ந்து நல்ல சொற்களை மட்டுமே பேச வேண்டும் செயல்பாடுகளில் மட்டுமே ஈடுபட்டு துன்பங்களை நீக்கி இந்த உலகம் முழுவதும் அறம்பெருக காரணமாக இருப்போம் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் பத்து இனியவை கூறல் குரல் எண் தொண்ணூத்தி அல்லவை தேய அறம்பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின் மீண்டும் குரல் அல்லவை தேய அறம்பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின் நன்றி மீண்டும் சந்திப்போம்